சீரரா செல்வம்போல் சீர்கபை என் ஆசான் வீரராக விற்கு அருள்மிகு மொத்தம் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரியசல்லகம் தொடர்பு உன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களே திருமதி புருஷோத்தம் அவர்களே பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் எழுபதாவது ஸ்லோகம் பார்க்கிறோம் நஸ்பந்தான விமானவளி விததிவா தேவபிருந்தார்காணம் பிருந்தைரானந்தசாந்திரோய்யை வகதாம் விந்ததாம் வந்தித்தம் நோ மந்தாக்கிநியம் அமந்தஹ புலிநபிரதி மிருதுர் மந்திரே மந்திராபே மந்தாரை மண்டிதாரம் ததததரி தினகிருத் சந்தனகா ஸ்தாத் முதே வஹா இதிலே கவி என்ன சொல்றாருன்ன சில இடங்களில் சூரியனுடைய ரதம் மெல்ல போகுது சில இடங்களில் சூரியனுடைய ரதம் வேகமாக போகுதுங்கிறார் அதாவது தேவகங்கையினுடைய மணல் பாங்கான பகுதியிலே வேகமாக போகுது ஆனால் மந்திரமலையிலே நகரங்கள் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே மெல்ல போகுது அப்படிங்கிறார் விஞ்ஞான ரூபமாக கேட்டால் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க சூரியன் முதல்ல சுற்றுறதே கிடையாது அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒரே ஸ்பீடில் தாங்க எல்லாம் போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு விஞ்ஞான தத்துவம் விளக்கப்படுகிறது எப்படின்னா சூரியனை சுற்றி பூமி வருகிறது எப்படின்னு கேட்டால் ஒரு நீள் வட்டத்தில் சுற்றி வருது சூரியன் நடுவில் இருக்கிற போது பூமி வந்து கரெக்டாக ரவுண்டாக வர்றதில்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த வானவியல் விளக்கக்கூடிய அறிஞர்களை கேட்டீங்கன்னா சூரியனை போட்டு படம் இப்படி நீளமாக போட்டிருப்பாங்க எல்லா கிரகங்களும் இப்படி சுற்றி வருதுட்டு அப்படி வரும்போது சில இடங்கள்ல பூமி வந்து சூரியன் இருக்கிற இடத்தை தாண்டதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரியும் சில இடங்கள்ல சீக்கிரம் போற மாதிரியும் ஒரு பிரமை அப்போ நீங்க பாக்குறப்போ சூரியன் சில கட்டங்களை தாண்டதுக்கு சீக்கிரம் போயிடறான் சில கட்டங்கள்ல லேட் ஆகுது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் அது சம்பந்தமான ஒரு தத்துவத்தை இங்க சொல்ற தேவகங்கை பக்கம் சூரியன் மெல்ல போகிறான் மந்திரமலை பக்கம் அவன் வேகமாக போகிறான் தேவகங்கை பக்கம் வேகமா போறான் மந்திரமலை பக்கம் மெல்ல போறான்னு சொல்ற இந்த சுலோகம் விளக்குதே அவர் என்ன சொல்றார் தேவர்கள் எல்லாம் அவரவருடைய விமானத்தில் ஏறிக்கொண்டு சூரியனுடைய ரதத்தை பின்தொடர்கிறார்கள் சூரியனை வணங்குவதற்கு ஆனா சூரியனுடைய ரதம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு சொன்ன இந்த தேவர்களுடைய விமானத்தாலே அதை எட்டிப்பிடிக்க முடியலையா அவ்வளவு வேகமா போகுது கோவை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாத்துருப்பீங்க ரொம்ப ஃபாஸ்டா போகும் அது எவ்வளவு வேகமா போகும்னா நீங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரயிலுக்குள்ள உக்காந்து இருக்கிற உங்களுடைய முகமோ தலையோ டீடைல்ஸோ தெரியாது இப்ப சாதாரண ரயில் போறபோது ரயில்வே கேட அடைச்சிருக்கிறப்போ நீங்கள் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பொட்டிக்குள்ளே ஆண் உட்காந்துருக்காங்களா பெண் உக்காந்துருக்கிறாங்களா எந்த பக்கம் திரும்பி உக்காந்துருக்கிறாங்களாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நான் சொல்கிற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற போது தடையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ரயில் போகிறது தான் தவிர அங்கே உட்காந்துருக்கிற ஆள்கள்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ரொம்ப அதிகபட்சமான வேகம்னு ஆனா இதை விட அதிகமான வேகத்துல ராக்கெட் அனுப்புறான் ஒளி வேகத்துல எல்லாம் வந்து ராக்கெட் அனுப்புறான் ஒரு மைல் வேகம் ஒரு வினாடியில கடந்துரும் அத பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஓஹோ இதை விட வேகமெல்லாம் இருக்குதோன்னு இப்ப தேவர்களுடைய விமானம் எல்லாம் ஏறக்குறைய ஒளியனுடைய வேகத்துல போகக்கூடியது ஆனா அந்த தேவருடைய விமானத்தை விட சூரியனுடைய ரதம் வேகமா போகுது அதனால இவங்களால அங்க எட்டி பிடிக்க முடியலன்றான் ஒரு அமைச்சர் அல்லது ஒரு நடிகர் ரொம்ப பாஸ்டா திறந்த காரில் போறாரு ஜனங்கள்லாம் வந்து ஒருத்தர் சொல்ல கேட்டு வேகமாக ஓடி வர்றாங்க கிட்ட போய் பார்க்கறதுக்குள்ள வண்டி கிராஸ் ஆயிடுது அது மாதிரி தேவர்கள்லாம் சூரியனை வணங்கலாம் என்று வேகமாக தங்கள் விமானங்களிலே வருகிறார்கள் ஆனா அவர்கள் விமானங்களை விட இந்த சூரியனுடைய ரதம் வேகமாக சென்று விடுகிறது அவர்கள் ஏமாற்றம் அடைந்து முகத்தோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய ரதமானது உங்களை காக்கட்டும்னு சொல்றீங்க அதாவது சகல தேவர்களுக்கும் மேம்பட்டவன் சூரிய விளக்கிறதுக்காக அவர் அப்படி சொல்றார் ஸ்லோகம் படிக்கிறேன் கேளுங்க நிஸ்பந்தானாம் விமானாவளி விதத்த திவாம் தேவ விருந்தார காணாம் நிஸ்பந்தானாம் அப்படின்னா மோஷன்லெஸ் அசைவில்லாத அர்த்தம் யாரு என்றால் தேவர்கள் ஏன் அசைவில்லாம இருக்கிறாங்க தங்கள் விமானங்களிலே எட்டிப்பிடித்து விடலாம் என்று வேகமாக ஓடி வந்தவர்களாலே சூரியனுடைய ரதத்தை தொட முடியவில்லை என்ற உடனே சோகத்தினால் அசைபற்று நின்று விடுகிறார்கள் ஏமாற்றத்தினாலே அசைபற்று நின்று விடுகிறார்கள் நம்மால கூட எட்டிப்பிடிக்க முடியலையே என்கிற வருத்தத்தினாலே அசைபற்று நின்று விடுகிறார்கள் என்று சொல்றேன் ஸ்பந்தம் அப்படின்னா வேகம் நிஸ்பந்தம் என்றால் மோஷன்லெஸ் அசைவில்லாமல் அவர்கள் அப்படி நின்று விடுகிறார்கள் தேவர்கள்லாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துரும்னு நினைக்காதீங்க தேவர்களுக்கு மகிழ்ச்சி எப்படி நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியோ அதே அவங்களுக்கு அதிர்ச்சியும் ஏமாற்றமும் கூட அதே மாதிரி அதிகமாக வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஒரு தடவை வந்து யாகம் செய்கிறதுக்காக யாகபூமியை தன் கோடாரியினால் வெட்டி பிளந்தார் யாகசாலைக்கு அஸ்திவாரம் போடணும் செங்கல் வச்சு கட்டுறதுக்கு அப்படி செய்தபோது பூமிக்குள்ளிருந்து ஒரு பேழை ஒரு பெட்டி வந்தது அந்த பெட்டிக்குள்ளே ஒரு அழகான பெண் இருந்தாள் அவள் தான் அகலிகை அவளை பார்த்தவுடனே எல்லா தேவர்களும் அவளை நாங்கள் தான் மணி முடிப்போம் என்று ஓட்டி கொண்டு வந்தார்கள் அப்போ பிரம்மா என்ன சொன்ன இந்த உலகத்தை யார் முத முதன்னு ஒரு ரவுண்டு சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அகலிகைன்னு சொல்லிடுற நம்ம ஞான படத்தை பெறுவதற்குரிய தகுதி விநாயகருக்கா முருகனுக்கான்னு தீர்மானிக்கிறதுக்கு சிவன் வச்ச கண்டிஷன் பொண்ணை எல்லாரும் அவங்க அவங்க வாகனத்தில் வேகமாக ஏறி உலகத்தை சுற்றப்பறப்பட்டார்கள் அப்போது கௌதம முனிவர் இந்த வேடிக்கையை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தார் அவருக்கு அந்த பொண்ணை கட்டிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை யாகம் பண்ணுறாரே பிரம்மா நாம் அங்கே இருந்து யாகத்தில் கலந்துக்கணுங்கிறதுக்காக வந்தத அப்போ பிரம்மா வந்து இந்த கௌதமரை கூப்பிட்டு இந்த பொண்ணை உங்களுக்கு தனியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த அகலிகை எவ்வளவு உத்தமீன்னா குறைஞ்சபட்சம் கௌதமர் மாதிரி ஒரு பாகவதமர் தான் இருக்கணும் இந்த இந்திரன் முதலியவர்கள்லாம் ரொம்ப லோகாயுதமான பயிர்கள் இவங்க பார்க்க அழகாரப்பானுங்களை தவிர குணத்தில் சரியில்லை எனவே நீரும் போட்டியில் கலந்து கொள்ளுமையா அப்படின்னு இப்போ கௌதமர் பிரம்மாவை கேட்டாரான் என்ன சாமி நீங்கள் ஏன்ட்டு விளையாடுறீங்களா எனக்கு வாகனம் உண்டா நான் ஓட முடியுமா முருகனுக்கு மயில் இருக்குது விநாயகருக்கு எலி இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு வாகனம் வச்சுருக்குறாங்க வாகனமே இல்லாமல் கணப்பொழுதில் இடம் விட்டு இடம் போகக்கூடிய தேவர்கள்லாம் இருக்கிறாங்க நான் எப்படி போக முடியுமோ அப்படின்னுறேன் நீ போட்டியில் கலந்து கொள்ளும் உங்களுக்கு வழி புறப்படும் அப்படின்னு உடனே இவரும் பெரிய நினச்சிக்கிட்டு மெல்ல நடந்து போகிறார் உலகத்தை கிடக்கிற நாண்டு வாக்கிங் போகும்போது அந்த ஸ்பீடில் ஒருபாடு போகிறார் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு காராம்பஸ்ஸு கன்று ஈன்று கொண்டு இருந்தது அதாவது பசு கன்று ஈனும்போது கன்றின் தலை தான் வெளியே வரும் எனவே இந்த பக்கம் கன்றின் தலை இந்த பக்கம் பசுவின் தலைன்னு பார்த்தார் ஒரு பிராமணனுக்கு கோதானம் பசுதானம் கொடுக்கறதா இருந்தால் அது உத்தமமான தானம் என்று எப்போது கருதப்படும்னா இப்படி கன்று வெளியே வந்துக்கிட்டு இருக்கிற போது இந்த பசு ஐயரே உமக்குதான் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் சிறந்த தானம்னு சொல்லியிருக்க இவருடனே என்ன பண்ணார் அந்த பசுவை மூன்று முறை வலம் வந்தார் பசுவினுடைய உடம்பலே சகல தேவர்களும் இருக்கிறார்கள் அடுத்து கன்று ஈனும் பூமாதாவுக்கு சம்மம்னு சொல்லியிருக்கு அதனால் மூன்று முறை சுற்றி கும்பிட்டார் கும்பிட்ட உடனே பிரம்மா அங்கே தோன்றி கௌத்தமரை பார்த்து நீர் மேற்கொண்டு ரேஸில் கலந்துக்க வேண்டாம் திரும்ப நம்ம லோகத்துக்கு வந்துடுமோ அப்படின்னேன் உடனே இவர் போய் இங்கே நின்னார் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நான் முந்தி நான் முந்தின்னு எல்லா தேவர்களும் அங்கே வந்து நின்னாங்க நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல வந்தேன் அதில் இந்திரனுக்கு ரொம்ப பரபரப்பு இந்த அகலகியை பார்த்ததுலேருந்து எப்படி அவள் அடைஞ்சிடணும் இந்திரன் மிகவும் ஆசைப்பட்டிருந்தான் எனவே அவன் முந்தி வச்சுட்டு வந்தான் அப்போ பிரம்மாவை பார்த்து சுவாமி நீங்களே சொல்லுங்க யாரும் முதல்ல வந்தோம்னு அப்போ பிரம்மா சொன்னார் நீங்கள் யாருமே முதல்ல வரல உங்கள் எல்லாருக்கும் முன்னால் கௌதமர் வந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் கௌதமரை கிண்டலாக பார்த்தாங்க இந்த தாடி வச்ச தொந்தி உருவம் எப்படி வேகமாக போயிருக்க முடியும் ஓட்டிலேயே கலந்துகலியே எங்கள் ரூட்லேயே அவரை காணாம அப்படின்னு என்ன சாமி பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு அப்போ சொன்னார் கௌதமர் கன்று இனும் காராம்பசுவை மும்முறை வலம் வந்தார் அது மூன்று முறை பூமியை சுற்றுவதற்கு சமானம் அப்படின்னு சொல்லி அகலிகை அவர் கட்டி கொடுத்துட்டார் இந்த தேவர்களுக்கெல்லாம் இடி விழுந்த ரொம்ப சோகம் அசைபற்று சொல்கிறீங்க நிஸ்பந்தனாம் அப்படின்னு அசைபற்று நின்னார்கள் எல்லாரும் போய் ரகசியமாக ஒரு கான்பிடன்ஸ் போட்டாங்களாம் போட்டு இந்த பிரம்மா பண்ண வேலை சரியில்லை பிரம்மாவை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த கௌதமரை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருமா சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு குட்டி தெய்வத்தை ஒரு கிழட்டு பசுமாடாக மாற்றி இந்த கௌதமரும் அகழிகையும் குடும்பம் நடத்தக்கூடிய ஆசிரமத்து பக்கத்தில் அவங்க நெல் பயிரிட்டு இருந்தாங்க அந்த விளைச்சல் நெல்லை மேயும்படி பண்ணினார்கள் அப்போ கௌதமர் என்ன பண்ணார் கையில் சும்மா ஒரு கை அருகம்புல் எடுத்து அந்த பசு மேலே லேஸ் அப்படி தடுத்துடி இப்போ போ அப்படின்னு வரையட்டினார் உடனே இது செட்டப் பண்ண நாடகமாக அந்த பசு உடனே செத்து விழுந்துருச்சு செத்த உடனே வந்து இவங்க எல்லாரும் பசுவை கொன்றுவிட்டார் கோஹத்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து இந்த தோஷம் லேசானதில்லை இது போகணும்னு சொன்னால் அவர் பெரிய பரிகாரம் தான் பண்ணணும் மனைவியை விட்டுட்டு தனியாக விரும்பட்டும் போய் பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை திக்ய தேசமும் வரணும் அப்படி அப்படின்னு கற்றுனாங்க கௌதமருக்கு ஒன்றுமே புரியலை ஒரு பசு மேலே ஒரு கையை நிறைய அருகம்புல் எடுத்து தட்டினா அந்த பசு சாகுமா எங்கேயாவது இது எப்படி சதிச்சுனே தெரியலையேனு கலைஞருக்கிற போது அப்போ சிவபெருமான் தோன்றி இவங்க சதியெல்லாம் அவருக்கு தெரியும் கௌதமாக கவலைப்படாத உனக்காக நான் வந்து கங்கையை ஏதோ இந்த அத்திமரத்தின் வேரிலே தோன்ற செய்கிறேன் அதில் நீ குடி அந்த கோகத்தை தீரும்னு சொன்ன அத்திமரத்தின் வேரடியிலே கங்கை தோன்றியதான் இன்னைக்கு அந்த கங்கா முகம் என்று சொல்லுவார்கள் அதில் குளிச்சார் அந்த பசுவை கொண்டு தோஷம் தீர்ந்தது அங்கிருந்து புறப்பட்ட நதிதான் கோதாவரி என்று சொல்லுவார்கள் எதுக்கு சொல்ல வரேன் தேவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சோகம் அதிர்ச்சி நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே போட்டி போறாமல் எல்லாம் உண்டு அதுபோல் இங்கே நிஸ்பந்தானாம் சோகத்தினாலே அசைபற்று நிற்கும் தேவர்கள் என்ன சோகம்னா விமான ஆவலா வரிசை தீபாவளி அப்படின்னா தீபத்தினுடைய ஆவலி தீபாவளி ஆவலினா வரிசை தீபங்களை வரிசையா வைக்கிறாங்க விமானாவளி தேவர்களுடைய விமானங்கள் வரிசையா நிக்க அதாவது சூரியனுடைய ரதத்தை பின்தொடர முடியாமல் தோற்று போய் நிற்கின்றன விமான ஆவலி விதத தீபாம் விதத்தன ஸ்ப்ரெட் அவுட் அர்த்தம் வியாபித்து பரவி இருக்கிறது இப்ப இந்த இடத்துல ஒரு நூறு பேர் உக்காந்துட்டாங்கன்னா இந்த தரை முழுவதும் மனிதர்கள் வியாபித்திருக்கிறார்கள் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த ஆகாசம் முழுக்க தேவர்களுடைய விமானங்கள் வியாபித்து பரவி இருக்கின்றன ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கிற வித்தத்தை திவாம்னா ஸ்கை ஆகாசம் ஆகாசத்தில் தேவர்களுடைய விமானம் அப்படி பரவி இருக்கு தேவ விருந்தாரகான தேவன தேவன் அப்படின்னு இருக்கோம் விருந்தாரகா அப்படின்னா சீஃப் தலைவர்னு இருக்கோம் அதாவது தேவர்களிலே தலைவர்கள் இப்போ சாதாரண தேவர்கள் வரல ஒவ்வொரு குரூப்புக்கும் லீடர் இருப்பாங்க இப்போ பதினொன்னு ஆதி அஷ்டவசுக்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் இப்படி முக்கியமானவர்கள் அதுல யமன் முக்கியமானவன் சாதாரணமா எல்லா தேவர்களுக்கும் மக்களுடைய வணக்கம் கிடைக்கும் வாழ்த்து கிடைக்கும் யமனை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை யமனை கும்பிடுறவங்க ரொம்ப கொஞ்சம் நூறு பக்தர்கள் இருந்தா ஒன்னு ரெண்டு பேர் தான் விருப்பம் என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள் கற்பு அவள் தன்கர் என்ற ஒரு ரிஷியனுடைய மனைவி ஒரு நாள் அவளுக்கு தன் கற்பின் தரத்தாலே இன்னைக்கு நம்ம கணவரை யமன் கூட்டிட்டு போக போறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால அவள் என்ன பண்ணாலாம் தன் கணவர்கிட்ட சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஆசிரமத்தை விட்டு வெளியே போகக்கூடாது நான் என் கற்பின் திறத்தாலே யமன் உள்ளே வராத நான் கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பூஜையை ஆரம்பித்து அவள் அப்படியே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாள் இறைவனை துதித்து கொண்டிருக்கிறான் நைவேத்தியம் வச்சு அப்போ யமகேங்கிறவர்கள்லாம் வந்து இன்னைக்கு டேட் முடிஞ்சு போச்சு அவர் வந்து இன்னைக்கு நதியில் குளிக்க வருவார் நதியில் ஒரே அமக்க அமுக்கி விட்டுருவோம் காலவாரி விட்டு அப்படின்னு திட்டம் பண்ணி யமகிங்கர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் இவர் வரலை ரெகுலர் டியூட்டி ஆச்சு குளிக்க அவர் காணாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த அம்மா செயற்கையாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு தலைவர் யமகிங்க யமராஜாட்ட போய் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னு உன்னை யமன் வந்து பார்த்தா சுச்சுவேஷன் ஸ்டடி பண்ணிடான் பார்த்தா ஆமாம் இந்த அம்மாவுக்கு கற்பு மையமே அதிகமாக இருக்குது நம்ம உள்ளே போக முடியாது ஆனால் அவருக்கு ஆயுஷு முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அண்டங்காக்கா வடிவம் எடுத்தான் வடிவெடுத்து உள்ளே போய் இந்த தெய்வத்துக்கு முன்னால் வச்சிருக்கிற நைவேத்தியத்தை கொத்தி சாப்பிட ஆரம்பித்தேன் உடனே இருந்தம்மா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தது நிறுத்திட்டு சாமிக்கு வைக்கிற பிரசாதத்தை காக்கா கொத்திடுச்சின்னா அப்புறம் பெரிய தீட்டு அதை வைக்கப்படாது உடனே தூக்கி வெளியறிஞ்சிடணும் உடனே சீச்சின்னு சொல்லி காக்காயை விரட்டினா அது போகிற மாதிரி போய் திரும்பி வந்து அடுத்து வாழைப்பழத்தில் வாய் வைக்கிது தேங்காயை உருட்டுது உடனே இது எந்திரிச்சு குடிசைக்கு வெளியில் அந்த காக்கா போகிற வரைக்கும் விரட்டணுட்டுக்காக குடிசைக்கு வெளியில வந்து விரட்டிச்சு இந்த அம்மா குடிசையை விட்டு வெளியே வந்தேன் கிங்கர்களை பார்த்து கண்ணடிச்சான் அவங்க போய் உயிர கொண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அவுட் இப்ப உள்ள வந்து பார்த்தா கணவர் செத்து கிடக்கிறார் இது எப்படி நடந்தது என்றால் அந்த காக்கா தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சு நான் தான் யம தர்மராஜா என் கடமையை செய்யறதுக்காக அப்படி வந்தேன் என்ன உடனே அந்த அம்மாவுக்கு போகும் என் கணவர் இறந்த பிறகு நான் உயிர் வேண்டிய அவசியம் இல்லை என்று வீட்டுக்கு பின்னால கொல்லை பக்கத்தில் இருந்த கிணத்துக்குள்ளே விழுந்து உயிரை விட்டு அவ்வளோ ஒரு காகமாக வடிவெடுத்தாளாம் அப்போ அந்த யமனை பார்த்து சொன்னாலாம் இப்போ வந்து எனக்கு தெரியாமல் வந்து என் கணவர் உயிரை கொண்டு போனீர் இந்த அபாயம் மக்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இனிமேல் யார் வீட்டுக்கெல்லாம் நீ போக போறீரோ அந்த வீட்டுக்கெல்லாம் நீ போகிறதுக்கு முன்னால் நான் காக வடிவம் எடுத்து அங்கே போய் கத்துவேன் அதை பற்றி ஜனங்கள் புரிஞ்சிக்கிட்டு அவங்க முன்னெச்சரிக்கையாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டாலாம் அன்று முதல் வீடுகளில் தனி காக்கா வந்து கத்துச்சுன்னா அது பூந்ததி தான் சொல்லுவாங்க சாதாரணமாக காக்கா வந்து வீட்டில் கத்தோம் ஒரு காக்கா கத்துனா எதிர் வீட்டிலேருந்து காக்கா குரல் கொடுக்கும் அல்லது இன்னொரு காக்கா வந்து இங்கே சாப்பிடும் அப்படி இல்லாமல் ஒரே காக்கா விரட்ட விரட்ட அங்கேயே கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா எம் வரப்போகிறான் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு மக்களுக்கு ஒரு முன்னறிவிப்பாக அன்று முதல் ஒரு சம்பவம் தொடங்கியதுன்னு ஒரு சொல்லுவாங்க அது இன்னைக்கு நடைமுறது எவ்வளவு தூரம் நடக்குதுன்னு தெரியல இந்த யமன் வந்து எல்லாராலும் வெறுக்கப்படுறதுனால அவன் என்ன பண்ணுவான் தனக்கு புண்ணியம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சூரிய நாராயணன் தொழுவான் ஏன்னா அது பிறந்த வீடு சூரியனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ரொம்பவே வேணும் சனியும் யமனும் சூரியனுடைய பிள்ளைகள் அவன் முக்கியமான ஆளாக வந்து நினைப்பான் கபீர்தாசர் ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வடநாட்டு வைணவர் அவருடைய மகன் வந்து ஒரு டெய்லர் தையக்காரர் அவர்கிட்ட ஒரு தடவை வந்து ஒரு பணக்காரன் வந்து நம்ம காஸ்ட்லி துணியை கொடுத்து தன் உடல் அளவெல்லாம் கொடுத்து சட்டை தைச்சி வைக்கணும்னா வரணும் ரெண்டு நாள் தச்சு வாங்க அப்படின்னா இப்போ இந்த போன பிறகு இதை கபீர்தாஸருடைய பையன் சட்டை தைக்கலை பெச்சாமல் வச்சுருந்தேன் ரெண்டாவது நாள் அதை ரெண்டு பெரிய சாக்கு பையாக வேட்டு கிழித்து தச்சு விட்டார் கபீர்தாஸர் கோவம் ஏய் அவர் சட்டையில தைக்க சொன்னார் அப்படின்னா இது சட்டை தான் சில பேர் செட்டை போட்டிருப்பாங்க பார்த்தா தலை நிவுற மாதிரி இருக்கும் அது மாதிரி அப்படி பார்த்தா கூட இது போட முடியாத அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் விஷயம் தெரியும் பாருங்க அப்படின்னா பார்த்தா அந்த துணி கொடுத்துட்டு போனவனுடைய வேலைக்காரன் வந்து எங்கள் முதலாளி இறந்துட்டாருங்க அதனால் அவர் சவத்தை உள்ளே வைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய சாக்கு பை மாதிரி அந்த துணியை தைக்க சொன்னாங்க அப்படின்னா இது சரியாக இருக்குமா பாருறா ஆகா இதேதான் தான் அப்படின்னா கொண்டு போ அப்படின்னு அப்போ கபீர்தாசர் கேட்டார் அது எப்பறம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு ஆனால் அன்னைக்கி அவருக்கு அளவு எடுக்கிற போது கை காலு இடுப்பெல்லாம் அளவு எடுக்கிற போது கழுத்துக்கிட்டே அளவு எடுத்தப்போ எனக்கு ஒரு குரல் கேட்டது அது என்ன குரல்னால் யம தர்மராஜாவுடைய குரல் ஏன்ப்பா கஷ்டப்படுறேன் நாலு பேச்சு காலையில் போய் சாக போகிறான் இவனுக்கு எதுக்கு சட்டைக்கு அளவு எடுக்கிற சபத்துக்கு ரெண்டு பை தச்சிட்டு சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் அதை தான் நான் செஞ்சு வச்சேன் அப்படின்னு அது மாதிரி நாம் எப்போ சாவோங்கிறது நமக்கு தெரியாது நம்ம உறவினர் எப்போ சாவாங்கிறது நமக்கு தெரியாது ஜோசியர்கள் கூட அநேகமாக அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஒரு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அதே நபர் ஜோசியர் தான் நிற்பார் என்னையான் சாகலையே அப்படின்னு அது மாதிரி சாவுங்கிறத கரெக்டாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது அந்த யமன் அவ்வளவு தூரம் பயங்கரமானவன் முன்னறிவிப்பு இல்லாமல் வரக்கூடியவன் யாரும் அவனை விரும்புகிறவர்கள் இல்லை அதனால யமன் ரொம்பவே வந்து சூரியநாராயணன் கும்பிடுவானான் எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் எல்லாரும் என்னை சபிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வணங்குவானான் அப்படி தேவர்கள் தேவ விருந்தாரகாணம் தேவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் விருந்தைகி விருந்தம்னா கூட்டம் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு குரூப்புக்கும் லீடராக இருக்கிறவங்க எல்லாம் அங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள் அப்படி குழுமி இருக்கிற இடத்துல ஒரு விதமான பக்தி இருக்கும் தேவர்கள்லாம் யாருன்னா நம்ம விட ரொம்ப ஞானத்தில் பெரியவர்கள் சில காரியங்கள் ரொம்ப கீழ்த்தனமாக அவங்க சில சமயம் செஞ்சிருவாங்களே தவிர அவங்களுக்கு அறிவு ரொம்ப நிறைய உண்டு எல்லா சாஸ்திரம் படித்தவங்க சாத்திய குணம் நிரம்ப பெற்றவர்கள் அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் உயர்ந்த விஷயங்கள் தான் பேசப்படும் சூரியநாராயணன் வருகிறான் அவருடைய தேர் ஏதோ போகுதுங்கிற போது உயர்ந்த விஷயங்கள் தான் பேசப்படும் அப்போ எல்லாம் வந்து கர்மாவை பற்றியும் ஜனன மரணங்களை பற்றியும் பாபகர்மாவை பற்றியும் உயர்ந்த விஷயங்களை பற்றி தான் பேசுவார்கள் அல்ப விஷயங்களை ஏன்னா அந்த மாதிரி இடத்துல அல்ப விஷயங்களை பேசாம இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு பிளஸ் ஏத்திக்கிற மாதிரி மச்சேந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வடநாட்டு யோகி வைணவர்கள் ஒருத்தர் அவர் பெரிய பெருமாள் செய்தியெல்லாம் உள்ளவர் ஒரு தடவை பிரேமனா என்ற ஒரு பெண் அவர் மேல பார்த்து ஆசைப்பட்டு அவருக்கு விழுந்து கெஞ்சி எனக்கு நீங்க காதல் பிச்சை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர் கல்யாணம் பண்ணிடுச்சு அவர் சொன்னாரு உன்னோட என்னால் சந்தோஷமா வாழ முடியாது நீ எங்கூட சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா கேட்கல அப்போ இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவருடைய சிஷ்யர் கோரகருக்கு தெரியாது அவர் குருபகானான் குருபகானான்னு தேடிட்டு இருக்காரு அங்க எங்கே விசாரிச்சு கடைசியில் இங்கே மச்சேந்திரநாதர் பிரேமனா அரண்மனையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் கேள்விப்பட்டு வந்து சுவாமி இது என்ன காஷாயம் உடுத்தி தாடி வளர்த்து ரிஷி போல இருந்த தாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணி இளவரசர் போல ஜோராக இருக்கிறதனே இப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி வாழ்கிறது தானே இது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு நீங்கள் வாங்க தவறுக்குன்னு கூப்பிட்டா அப்போ பிரேம நான் சம்மதிக்கவில்லை எனவே வந்து மச்சேந்திர சொன்னார் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த அரண்மனையில் இறப்பா நான் கூட வரேன் இந்த பொண்ணு ரொம்ப கலங்குறா இவளை ஆறுதல் படுத்திட்டு நான் வரேன் அப்படின்னு அப்போ கோரக்கர் அங்கே இருக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மச்சேந்திரநாதருக்கும் பிரேமனாவுக்கும் ஒரு குழந்தை பிறகு அந்த பையனுக்கு பேர் மீனநாதன் சொல்றேன் ஒரு நாள் இந்த மீனநாதன் படுக்கையிலே மலங்கழித்து விட்டான் அப்போ மச்சேந்திர கோரக்கரை கூப்பிட்டு கோரகா இந்த குழந்தை வந்து படுக்கையிலே மலங்கழிச்சிட்டான் இவனை தூக்கிட்டு போய் கழுவி சுத்தம் பண்ணிக்கொண்டா அப்படின்னு உடனே இந்த பிரேமனாவும் மச்சேந்திரநாதனும் பார்த்து போதே கோரகரை அந்த குழந்தையை கொண்டு வந்து தலைவோட தண்ணியை ஊற்றி கால் ரெண்டையும் பிடிச்சி துவைக்கிற பொத்து பொத்துன்னு போட்டு துவைச்சு நல்லா போட்டு ஓட ஓடஞ்சில் போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணி அதுக்குள்ளே மண்டை சுக்குணராக போச்சு கை காலம் பத்து பதினஞ்சு பீஸாக போச்சு சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது எல்லாம் கிளீன் பண்ணி ஒரு கொடியில் தொங்க போட்டார் காயப்போட்டு காயப்போட்டு சுவாமி குழந்தைய சுத்தமாக கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த பிரேமனாக இருக்கிறாங்க வாயிலும் வயிற்றுலாம் பாவி எங்கே இருந்துடா வந்து என் பிள்ளைய அந்த மாதிரி ஆக்குறதுக்குன்னு சொல்லி அழுது உன்னை என்ன பண்ணுற மாதிரி வெட்டம்பார் குத்திரம்பாருங்கிற போது அப்போ கௌரக்கர் கேட்டார் இப்போ என்னம்மா சொல்கிறீங்க குழந்தைய சுத்தமாக கழுவு சொன்னீங்க சுத்தமாக கழுவுனா உள்ளும்புறமும் கழுவுன்னா தான் சுத்தமாகும் அது இன்சைடெல்லாம் நான் வந்து அவுட் ஆக்கி நான் சரி இப்போ உங்களுக்கு மறுபடியும் அந்த குழந்தை வேணும் அவ்வளோதானே அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அங்கே சிந்தி கிடந்ததுக்கு பூரா அப்படியே வாரி ஒன்னாக்கி அலா கிணறிஞ்சேன் அப்படின்னாரு உடனே மறுபடியும் குழந்த எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தாங்க உங்க குழந்தை அப்படின்னா இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன தோணி போச்சுன்னா இது வரைக்கும் இவனுக்கு பிச்சைக்காரன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல் இருக்கு சிஷியனுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும்னா குரு வந்து என்ன துவைச்சு காயப்பட்டாலும் போட்டுருவார் ஒரு நாள் அப்படின்ட்டு அப்பா சாமிகளா எனக்கு குருவும் வேணாம் சிஷியன் ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்ட்டு மச்சேந்திரநாதரும் கோரக்கரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு வரலாறு எதுக்கு சொல்ல வரேன்னா லைக் மைண்டட் பீப்புள் ஒரே எண்ணம் ரெண்டு பேர் சந்தித்தாலும் கூட அவங்க லெவலில் தான் பேசிக்குவாங்க அவங்க லெவல்ல தான் சிந்திப்பாங்க அவங்க லெவலில் தான் வாழ்க்கை நடக்கும் இந்த தேவர்கள் குழுமி நின்று சூரிய நாராயணனுடைய மகிமையை துதி செய்கிறார்கள் தங்கள் ஏமாற்றத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதான் சாந்திரோத் ஆனந்தம்னா மகிழ்ச்சி சாந்திரம்னா உச்சகட்டம் மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தால் உத்தியமும் அப்பி உந்தி தள்ளப்பட்டாலும் கூட வகத்தாம் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட விந்த தாம் நோ பிந்துத்தின்னா அடைதல் அவர்களால் அடைய முடியவை நெகட்டிவ் பிந்துத்தாமா அடைதல் அவர்களால் அந்த ரதத்தை அடைய முடியவில்லை ஏன் அப்படின்னா நாம இந்த சூரிய நாராயணுடைய தேர் கிட்ட போய் சூரிய நாராயண கண்ணால பாத்துட்டா எவ்வளவோ கோடான கோடி பாவங்கள் போய் எவ்வளவோ கோடான கோடி வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற புண்ணியம் எல்லாம் வந்துடும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா வந்தாங்க இப்ப திருப்பதி வெங்கடாஜல ஒரு தடவை கண்ணால நேரில் பாத்துட்டா எவ்வளவோ புண்ணியங்கள் வருது போகுதுன்னு சொல்றமே அதே நாராயணன் சூரியனுக்குள்ளே சூரிய நாராயணாக இருக்கிறான் அவனை கிட்ட போய் பார்த்து சுவாமி சேவிச்சிட்டா எவ்வளவு பெரிய புண்ணியம் என்று அந்த ரதத்தை பார்த்து ஆனந்தமாக ஓடி வந்தார்கள் அதான் ஆனந்த சாந்திர உத்தியமப்பி மகிழ்ச்சி மேலீட்டினாலே உந்தப்பட்டு வேகமாக வந்தார்கள் பகதாம் அந்த தள்ளி கொண்டு வந்தது ஆனால் நோ விந்த அதை அடைய முடியவில்லை வந்தித்தும் வந்தித்தும்னா வணங்குவதற்கு அவங்க எதுக்காக வந்தாங்க வணங்கிக்கிறதுக்கு வரல ஒரு வணக்கம் ஒரு நமோ நமக சொல்லுவோம் அந்த வணக்கமானது நமக்கு எவ்வளவோ பாவங்களை போக்கும் ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒர்ஷிப் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அம்மன் கோவில் எத்தனையோ இருக்குது பாண்டிச்சேரியில் இந்த ஒரு கோயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக ஏன் ஜனங்கள் வர்றாங்க பாரதியார் இங்கே உக்காந்து கவிதை எழுதின கோவில் பாரதியார் அம்மன் மேலே பாட்டு பாடி இருக்கிறார் தேசமுத்து மாரியம்மான்னு சொல்லி பாரதியாருக்கு வரம் கொடுத்த அம்மன் தொள்ளக்காத சித்தர் இங்கே ரொம்ப நாள் தவம் பண்ணினார் அவருடைய சிலை உள்ளே இருக்குது உள்ள கர்ப்பகரித்துக்கு முன்னாலே பெரிய மகான்கள் வந்து உட்கார்ந்துருந்த இடம் என்று இது மகிமை இருக்கிறதுனால இங்கே வந்து ஜனங்கள் தேடி வருகிறார்கள் அதே மாதிரி பெருமாள் கோவில் எத்தனையோ கோவில் இருந்தா கூட திருப்பதி பெருமாள் பாடல் பெற்ற திவ்ய தேசம் அதுதான் போறோம் ஆனந்தமாய் வந்தார்கள் ஆனந்த சாந்திர உத்தியமும்பி வகத்தாம் என்ன ஆச்சு நோ விந்தத்தாம் அடைய முடியவில்லை வந்தித்தும் வணங்கலாம் என்று வந்து ஏமாற்றத்தை அடைந்தார்கள் இந்த ஏமாற்றத்தை அடைஞ்சதுனால என்ன ஆச்சு நிஸ்பந்தா முதல் வாக்கியம் முதல் வார்த்தை நிற்கிறார்களா எப்படி போகிறது எங்க போகிறது அமந்த புலினிருத்தி புலினருத்தி புலினம்னா மணல் படிந்த மணல் படிந்த மந்தாக்கினி மந்தாக்கினா தேவகங்கை தேவகங்கைக்கு மந்தாக்கினு ஒரு பெயர் மந்தாகினி நதிரு பெண்கள்ல சில பேருக்கு மந்தாகினு கூட பெயர் வைப்பாங்க இங்கே மந்தாகினி என்று அவள் பெயர் பெற்றால் அமந்த மெல்ல நிறுத்தம் அமந்த அப்படின்னு சொன்ன மெல்ல அல்லாமல் வேகமாக நிற்த்தோம் மணல் படிந்த புலிநபுருத்தி மணல் படிந்த மந்தாகினி நதி தேர் எப்படி போகுதான் அமந்தமாக வேகமாமா போகுது அப்படிங்குறாரு தேவகங்கை ஓரமா அது வேகமா போகுது காரணம் இந்த தேவகங்கையினாலே சூரிய ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை நாராயணன் பாதத்திலிருந்தா கங்கை புறப்பட்டது கங்கை பட்டு தனக்கு குணமாக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அமந்தக இப்ப நம்ம கூட சொல்லும் போது ரொம்ப மந்தமான பையன் அப்படின்னு சொன்ன மந்தம்னா ஒரு பிரெயின் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணாத ஒரு பையன் மந்தம் அப்படின்னு சனி பகவானுக்கு மந்தன் ஒரு பேரு அவன் மல்ல போறான் ஒரு கட்டடம் ஒரு கட்டம் தாண்டதுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறான் இல்லையா அவனுக்கு மந்தன்னு ஒரு பேர் உண்டு அப்படி மந்தமா போகாம அமந்தக வேகமாக போகிறான் அந்த கங்கையை அவன் தாண்டுகிற அந்த இடமா அந்த நேரமானது ரொம்ப புனிதமான நேரம் அந்த காலத்துல பஞ்சாங்கத்துல ஜோதிடர்கள் எவ்வளவு வல்லுநர்களா இருந்தார்கள் என்றால் இவர் சொல்றாரு இந்த பாட்டு நமக்கு வந்து ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்கு என்னமோ சூரியனா ரதமா அது தேவகங்கை கிட்ட வேகமா போகுதான் என்னமோ மந்திரமலை கிட்ட மெல்ல போகுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த நேரங்களெல்லாம் அவங்க கணக்கு பண்ணி இந்த நேரம் சூரியனுடைய தேரானது மந்தாகினியை கடக்கும் நேரம் இந்த நேரத்துல ஒரு காரியம் செய்வதா நல்லது அப்படின்னு அந்த நேரம் கணக்கு பண்ணி இன்னைக்கு சொல்றதுக்கு ஜோசியர்கள் இல்லை ஆனா அந்த சாஸ்திரங்கள் வச்சிருக்கிறாங்க வச்சு இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லுதுங்க இது கரெக்டான அர்த்தம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் சொல்றாங்க அதாவது மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இல்லையா அஸ்வினி பரணி கார்த்திகேன்னு இந்த இருபத்தி நட்சத்திரம் அல்லாமல் அபிஜித் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நட்சத்திர ஸ்தோகமாலான ஒரு புஸ்தகத்தில் இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இது வந்து உத்திராடத்தினுடைய பின்பகுதியும் திருவோணத்தினுடைய முன்பகுதியும் சேர்ந்தது அபிஜித் நட்சத்திரம் அது ஒரு இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இது வந்து ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு மத்தியான பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் இதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்போ எல்லா நாளுமே லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டூ காலை பதினொன்னு நாற்பத்தி இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கால் மணி நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த நேரத்தில் நட்சத்திர தோஷமே கிடையாது நீங்கள் எந்த விதமான ஜாதகமும் ரெஃபர் பண்ணாமல் ஜோசியரை கன்சல்ட் பண்ணாமல் அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்குங்க இப்போ இதை வந்து இப்போ சாதாரண ஜோசியர்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு தெரியாது என்னங்க எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் குரு இருபத்தை நட்சத்திர தாங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இது வந்து சம்ஸ்கிருத புத்தகத்தில் போட்டிருக்கு அந்த காலத்தில் சயின்ஸ்கிர ஸ்காலர்ஸ் இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி அந்த முகூர்த்தத்தை அபிஜித் மூத்தம் முகூர்த்தம் என்று சொல்கிறாங்க அதாவது சாதாரணமாக பேசும்போது ஒரு காரியமாக வெளியே பெறப்படுறதா இருந்தால் நமக்கு அவசரமாக பெறப்படணுன்னா ஜாதகம் பார்க்காமல் பெறப்படுறதுக்கு மூணு டைம் சொல்கிறாங்க ஒன்று அதிகாலையில் சூரியோதய வேலை ரெண்டு மத்தியானம் உச்சி வேலை பன்னெண்டு மணி மூணு சாயந்தரம் ஆறு மணி இந்த மூணு வேலையில் பெறப்பட்டீங்கன்னா நீங்கள் கால பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க அதில் மத்தியானம் பன்னெண்டு மணி ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இதுதான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அபிஜித் முகூர்த்தம் அது மட்டும் அந்த நேரத்தில் ஸ்தப்தமாயின் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன் ஒரு முனிவர் வந்து சூரியனை குறிப்பாத்து அடித்தார் அப்ப சூரியன் கேட்டான் சூரியன் எப்பவுமே அசிஞ்சுகிட்டு இருக்குமேப்பா எப்படி அவனை குறிப்பாக அடிக்க முடியும்னு கேட்டப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் சில வினாடைகள் அசையாமல் இருப்பான் அப்போ அடிக்கலாம் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னார் இப்படி நவகிரகங்களை அவர்கள் ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள் அதை தான் வந்து இங்க சொல்றார் அமந்த மந்தாக்கினி என்ற தேவகங்கையை தாண்டும் போது அவன் வேகமாக போகிறான் பொலிநபுத்தின் மணல் படர்ந்த அடுத்து என்ன பண்ண மிருதுரு மிருதுன்னா மெல்ல அதே ரதம் மெல்ல போகுதான் மந்தரே மந்திரமலை மேலே மந்திராபே ஆபேனா போன்ற அர்த்தம் மந்திராபைனா டவுன் அர்த்தம் அந்த மந்திரமலை மேல பல எச்சர்கள் தேவர்கள்லாம் குடியிருக்கிறாங்க போல் இருக்கு வீடு கட்டி நகரம் கட்டி அதை பார்த்தா ஒரு டவுன்ஷிப் மாதிரி இருக்கு நெய்வேலி டவுன்ஷிப் மாதிரி இருக்கு மந்திராபேனா நகரம் போல் காட்சி அளிக்கக்கூடியன்னு அர்த்தம் மந்திரே என்றால் மந்திரமலை அந்த மந்திரமலை நகரம் போல் காட்சி அளிப்பதனாலே அது மேலே மிருதுவாக போகிறான் வேகமாக அவன் போகிறது இல்லைன்றான் இப்போ அது என்ன பாயிண்ட் அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சூரியனை சுற்றி பூமி வரக்கூடிய வட்டமானது ஒரு ஒழுங்காக இல்லை சில இடங்களில் நீள் வட்டமாக இருப்பதனால இங்கிருந்து பார்க்கறவங்களுக்கு அது அசையாமல் இருக்கிறது போலவும் மெல்ல போகிறது போல இருக்கும் அந்த பாயிண்ட் தான் அவர் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கோடியக்கரைன்னு ஒரு ஒரு இடம் இருக்கு கடற்கரை வர மீனவர்களுக்கு தெரியும் கோடியக்கரைன்னு ஒரு ஊர் அந்த கோடியக்கரையில்தான் மீனவர்களுக்கு வந்து இந்த கடலில் வர்றது புயல் வர்றது போகிறதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற இடம் இந்த கோடியக்கரைங்கிற இடத்துல ராமர் வந்து ஒரு உயரமான பாறை மேல ஏறி ராவணனுடைய அரண்மனை எங்கே இருக்குன்னு பார்த்தாராம் பார்த்தா ராவணனுடைய அரண்மனையினுடைய பின்பக்கம் தெரிந்ததுதான் அங்கிருந்து போனால் ஈஸியாக போயிடலாம் ஆனால் ஒரு அரண்மனையினுடைய பின்பக்கம் போனால் அது வீர லட்சணம் இல்லை பயந்தவன் கோழதான் பின்பக்கமா போவான் நம்ம முன்பக்கம் போவோம்னு சொல்லி ராமேஸ்வரம் பக்கம் இருக்கிற ஆதிசேதுங்கிற இடத்துல அங்க நின்று பார்த்து அங்கிருந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணார்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கோடிக்கரை போனீங்கன்னா ராமர் நின்ற இடம் என்று சொல்லி ராமர் பாதம் என்று வரைஞ்சு அங்க ஒரு மண்டபம் கட்டி அங்க வழிபாடு நடத்துகிறார்கள் ஏன் ராமர் பதம் வந்தது அந்த ராமர் பாதம் வைக்க வேண்டிய காரணம் என்னன்னா இதுதான் சம்பவம் இப்படி சில பாயிண்ட்ஸ் இருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அங்கே இருந்து பார்த்தா ராவணனுடைய அரண்மனை தெரிந்திருக்கிறது அப்படி ஒரு காலம் இப்போ வந்து ஒரு கோயிலை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்தா விமானம் தெரியும் அந்த இடத்துல சில பேர் பாதம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க விவரம் தெரியாதவங்க எனக்கு பாதம் வரைஞ்சிருக்கு பேசுனா தரையை பார்த்துட்டே போவாங்க அங்கே என்னென்னு திரும்பி பார்த்தீங்கன்னா உச்சி கலசம் தெரியும் அது மாதிரி இந்த சூரியனுடைய ரதத்தின் பயணப்பாதையிலே சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அங்கே ஒரு முக்கியமான திருப்பம் நன்மைகள் அதான் குறிப்பிடுறாங்க மந்திராபே மந்தாரேகி மண்டிதாரம் தததரி இப்போ என்ன சொல்றாரு ரதத்தின் சக்கரத்தை பத்தி சொல்ற சூரியனுடைய ரதத்தின் சக்கரத்தின் ஆரக்கால்கள் இருக்கே அந்த ஆரக்கால்கள் அலங்காரம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தேவர்கள் மந்தார புஷ்பங்களாலே அந்த ஆறக்கால்கள்லே அதை அப்படியே பூ வச்சு கட்டிருக்கிறாங்க அப்ப எந்த ஆறக்காலும் நேரம் தெரியாது பூவாலே மறைத்து கட்டப்பட்டிருக்கிறது சில பணக்காரப்பட்ட கல்யாணங்களுக்கு போனீங்கன்னா பந்தலை தாங்கி இருக்கக்கூடிய நான்கு மூங்கில் கால் அதுல பூ வச்சுட்டு கட்டியிருப்பார்கள் அவ்வளவு நாலு காலிலையும் பூ வச்சு இந்த மூங்கில மறைக்கணும்னா எவ்வளவு பூ வாங்கும் அதனால சாதாரணப்பட்டவங்க அதை செய்யறது இல்லை ரொம்ப பணக்காரங்க அதை செய்வாங்க அது மாதிரி இந்த சக்கரத்தினுடைய ஆறக்கால்கள் வெளியே தெரியாத வண்ணம் அந்த ஆறக்கால் முழுக்க மறைக்கும்படியா மந்தார புஷ்பங்களாலே தேவர்கள் மறைத்து கட்டியிருக்கிறார்களாம் அதான் மந்தாரேகி மண்டித்தாரம் மண்டித்தா என்றால் குழுமின்னு அர்த்தம் இப்ப வேகமா சாப்பிடறது தமிழ்ல மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்றம் அப்படின்னு அர்த்தம் தெக்க தமிழ் திருநெல்வேலி அந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சாதாரணமா சாப்பிடற போது ஒரு கவலை சாப்பிடுவோம் அவசரமா சாப்பிடணுங்கிற போது ரெண்டு மூணு கவலத்தை வச்சு கப்பு கப்பு நமுக்குவோம் இல்லையா அதான் மன்றான் அப்படிங்கிறது வேக வேகமா தீங்குறதுக்கு மன்றான்னு இந்த வார்த்தை தான் அது மண்டிதஹா என்றால மந்தார மலர்கள் அந்த ஆறக்கால்கள் எங்கும் நிரம்பி இருக்கின்றன எதுக்காக அப்படின்னு சொன்ன பார்க்கிறவர்களுடைய பார்வையின் தோஷத்தை நீக்கக்கூடியது மந்தார புஷ்பம் அந்த மந்தார புஷ்பத்துக்கு அந்த மகிமை இருக்கு அதனால அந்த புஷ்பாலங்காரம் பண்ணி ஐயோ இந்த ரதச்சக்கரம் என்ன வேகமாக ஓடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி யாரும் பொறாமைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வைக்கிறது சில பேர் ரொம்ப வேகமாக நடக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு அறுபது எழுபது வயசுல ஃபாஸ்டாக நடக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படி நடக்கிறவங்களை நான் பேட்டி கண்டுருக்கேன் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வாட்டுக்கு ரோட்டில் ரொம்ப வேகமாக நடந்து போய்கிட்டு இருப்போம் என்னை விட வயசில் குறவான ஆள் என்னை விட ஆரோக்கியம் குறைஞ்சவனால் நடக்க மாட்டாமல் வாசப்படல உட்காந்துருப்பான் அந்த இடத்த நான் தாண்டி போறேன்னு வச்சுக்கேன் ஒரு அஞ்சடி தி தடிக்க விட்டு விழுந்துருவன் கீழே என்னென்னா அவன் பார்வை ஏன்னா என்னை விட வயசுல பெரியவன் எழுபது வயசு ஆகிப்போச்சு எனக்கு அறுவடைஞ்சு தான் ஆகுது என்னால மாடிப்படி ஏற முடியலை மெல்ல கூட நடக்க முடியல இவன் இளைஞன் மாதிரி நடக்கிறான்னு சொல்லி வயிறு அறிஞ்சு ஒரு பார்வை அந்த பார்வையினால நான் ஒரு அஞ்சடி தானவனே தடிக்கி விட்டுக்கிள்ளே அதனால அந்த பக்கமே நான் போறதில்லை இப்படிலாம் வயசானவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்போ இந்த செய்தி என் காதல விடும்போது நான் ரொம்ப சின்ன பையன் வச்சுக்கங்க அப்ப தமாஷா நினைப்பேன் இப்படி இல்லாம கூட உலகத்துல அப்படின்னு ஆனா இப்ப வளர வளர மக்களோடு பழக பழக ஒவ்வொரு கண்ணும் எப்படிப்பட்ட கண்ணு அப்படிங்கறத புஷ்பங்கள் கட்டுவது திருஷ்டி தோஷத்தை போக்குறதுக்கு தீய கண் பார்வை அதை தடுக்கிறதுக்கேன்றான் இப்ப சனி பகவான் வந்து தீய பார்வை பார்க்கலாம் அவன் பார்த்தா யாரும் விளங்க மாட்டேங்கன்னு சொல்றாங்க இல்லையா இவ்வளவுக்கும் சனி பகவான் அந்த மாதிரி தீய பார்வை பார்க்கறதுக்கு காரணம் அமையல அவன் மனைவிதானா ஒரு கதை சொல்றாங்க அதாவது இந்த சனி பகவான் வந்து கல்யாணம் பண்ணாம பேச்சலராகவே இருந்தாராம் அவருக்கு வந்து தவத்தில்தான் நாட்டம் அவருக்கு உலகில் இஷ்டமும் இல்லை நீங்கெல்லாம் சனியை பத்தி தப்பா நினச்சிட்டு இருக்கிறீங்க அவன் கெட்டவன் அயோக்கிய அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை நீங்க ஜாதகத்துல வியாழனும் சனியும் நேர நேரம் இருக்கிற மாதிரி ஜாதகம் அமைஞ்சிருச்சுன்னா அவன் நிச்சயமா சனியா செய்டுவான் அதாவது நாலாம் இடத்துல வியாழனும் ஏழாம் இடத்துல சாரி பத்தாம் இடத்துல சனி இருந்தா நேர் பார்வை பார்க்கும் வியாழனும் சனியும் பரஸ்பரம் ஒருத்தருட பார்த்துக்கிட்டாலோ அல்லது ஒரே இடத்துல வியாழனும் சனியும் இருந்தாலோ அவன் நிச்சயமாக சன்னியாசி ஆகிடுவான் அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவனை போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கல்யாணமானவர் தாங்க ஆனால் அடிகளா இருங்க அவர் அப்படிமா என்னன்னா அவருக்கு துறவரத்துல ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா சன்னியாசி மனப்பான்மையை சனி பகவானுக்கு ரொம்ப உண்டு அப்போது ஒரு ஆள் வந்து தன் பொண்ணை சனி பகவானுக்கு கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி நினைச்சி தானே முன்னு வந்து கட்டி கொடுத்தாரான் இவர் வந்து கன்னியாதானம் வழியே வந்தால் மறுக்கப்படாதுன்னு சொல்லி சாஸ்திரம் இருக்கு அதனால சரினு கட்டிக்கிட்டாரு கட்டின பிறகு என்ன பண்ணாரா மனைவியை பார்த்து இந்தாமா இதான் என் வீடு நீ சமையல் பண்ணி என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்ன மட்டும் தொந்தரவு பண்ணாத நான் போய் யோக தியானத்தில் உட்காரு கல்யாணமான அன்னைக்கே உட்கார்ந்தவர் தானே மாசங்களாச்சு வருஷங்கள் ஆச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு கண்ணியை முழிக்கல அவர் உடனே இந்த அம்மாவுக்கு இதுக்கு என்ன அன்னைக்கு கட்டிக்கிட்ட அந்த மாதிரி நினைப்புள்ள கல்யாணமும் பண்ணிடக்கூடாது அணி அப்படின்னு சொல்லி யேசிச்சான் அவர் சொன்னாரா நானும் வந்து பொண்ணு கேட்டேன் கட்டி கொடுன்னு சொல்லி உங்க அப்பா தான் என்ன கொண்டு கட்டி வச்சாரு நான் என்ன பண்ண முடியும் நீ தவம் பண்ணு நீ முன்னுக்கு வரலாம் அப்படின்னாரான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து மொழியை பாரு மொழி இனிமே வந்து நீ யாரை பார்த்தாலும் விளங்க மாட்டான்போ அந்த மாதிரி ஒரு சாபனை அவனுக்கு போடுறேன் நீ இதுவரைக்கும் நீ தவம் பண்ணி சம்பாதிச்ச அந்த யோக மகிமையெல்லாம் எதுக்கு பயன்படும்னா நீ யாரை பார்த்தாலும் அவன் உருப்பிடாம போவான் அப்படின்னு சொல்லி சாபம் போட்டிருக்கான் ஸோ இவர் வந்து தவம் பண்ணி தவம் பண்ணி யோக சக்தி ஏற்ற வேண்டியது அந்த அம்மாவுடைய சாபம் வந்து ரீடைரெக்ட் பண்ண வேண்டியது அப்படி ஆகி போச்சான் இப்படி ஒரு புராணம் சொல்கிறாங்க அதனால தான் சனி யாரை பார்த்தாலும் விளங்குறதுலேன்னு சொல்றது ஆனால் அதை பயன்படுத்தி சில காரியம் எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு ராவணர் ஒரு தடவை பார்த்து அவனை ஒண்ணும் இல்லாமக்கியிருக்காரு துஷ்டர்களை அறக்கர்களை அழிக்கிறதுக்கு அவர் பார்த்துருக்காரு பெரும்பாலும் நீங்கள் வந்து சனி பகவான துணியால் கட்டியிருப்பாங்க சில கோவில்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் அப்படி இந்த மந்தார புஷ்பமானது தீய திருஷ்டிகளை தவிர்ப்பதற்காக சக்கரத்து ஆறக்கால்களிலே கட்டியிருக்கிறார்கள் மந்தாரேகி மண்டித்தாரம் ததத்தரி ததத தாங்கும் அந்த மந்தார புஷ்பங்களை தாங்கும் அரி அங்க சக்கரமானது அந்த சக்கரமுடைய தினக்கிருத் செந்தனஹா செந்தனகான ரதம் தினக்கிருத்துனா சூரியன் அர்த்தம் அதாவது மந்தார புஷ்பங்களை தாங்கும் ஆரக்கால்கள் உள்ள சக்கரத்தை கொண்ட தேரை கொண்ட அதில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் அப்படின்னு கொண்டு வரார் தினக்கிருத்து தினக்கிருத்து அப்படின்னு சொன்ன உஷ்ணத்தினாலே ஒளியை உண்டு பண்ணி இருளை போக்கி பகலை உண்டு பண்ணுவான் தினக்கிருத்துனா தினக்கரகா நாளை உண்டு பண்ணுகிறவன்னு அர்த்தம் ஆனால் தினக்கிருத்து மேக்கர் ஆஃப் அ டே கிரியேட்டர் ஆஃப் அ டே உஷ்ணத்தினாலே ஒரு முறை இவன் சனி பகவானுக்கே எக்கச்சக்கமாக வெப்பத்தை கொடுத்தானா சூரியவன் ஏன்னா நவகிரகங்கள் தான் ஒரு ஆளாகணும்னு சொல்லி சனி வந்து தவம் பண்ணினானான் அப்போ தவம் பண்ணும்போது அவன் தவத்தை நிறுத்தணும்னு சொல்லி எல்லா தேவர்களும் வேண்டிக்கிட்டாங்களான் சூரியனுக்கிட்ட வந்து ஏன்னா அவங்களுக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு எங்கள் இந்திர பதவியை கேட்டுருவானோ மற்ற பதவியை கேட்டுருவானோன்னு அப்போ சூரியன் என்ன பண்ணாரான் தன் மகன் கூட பார்க்காம அதீதமான கிருணங்களை அனுப்பினாரான் அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல சுற்றிலும் எள்ளுச்செடி முளைச்சிருந்ததான் அந்த எள்ளி செடியெல்லாம் பத்து எறிய ஆரம்பிச்சிருச்சு அந்த எள்ளி செடியினுடைய அக்னியினாலே இவர் தவத்தை நிறுத்திடுவாருன்னு நினச்சி சூரியன் அப்படி பண்ணினான் இவர் சனி என்ன பண்ணாரா அந்த எள்ளி செடியினுடைய அக்னியப் போரா தன் தேகத்துக்குள்ள ஐக்கியம் பண்ணிட்டார் தவ மகிமையினாலே அதை பார்த்து மெச்சி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டபோது நானும் நவகிரகங்கள்ல அவர் ஆளாகணும்னு கேட்டாங்க இவ்வளவுதானா ஐட்டா போச்சு அப்படின்னு அன்று முதல் அவர் நவகிரகங்கள்ல ஒருத்தர் ஆனார் சொல்லுவாங்க அவ சிவன் கூட பாராட்டி என்னை எப்படி மக்கள் ஈஸ்வரன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி உன்னையும் ஈஸ்வரன் சொல்லுவாங்கன்னு நீங்கள் வந்து மற்ற கிரகங்களை சொல்லும் போது ஈஸ்வரன்னு சொல்றது இல்ல சனியை சொல்லும்போது சனீஸ்வரன் அப்படிமா பயந்துக்கிட்டு ஏண்டானு நம்ம என் பண்ணிட போறான் அப்படின்னு இப்போ வியாழேஸ்வரன் சொல்றதில்லை ராகு ஈஸ்வரன்னு சொல்றது இல்லை கேது ஈஸ்வரன்னு சொல்றதில்லை செவ்வாய் ஈஸ்வரன்னு சொல்றதில்லை புதன் ஈஸ்வரன்னு சொல்றதில்லை சனியை பத்தி சொல்லும்போது மட்டும் சனி ஈஸ்வரன் சொல்லுவான் ஏன்டானா அவன் நினைச்சாலே பயமா இருக்கு பார்த்தாலே பயமா இருக்கு எங்க அடிச்சு போட்டுருவானோ அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை சிவன் அந்த மாதிரி கொடுத்தாரான் அடுத்தா நீ வந்து ஸ்தாபர கிரகமாய் ஒரு கட்டத்தை தாண்டறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக் கொள்வாய் உனக்கு வந்து சனி வாரம் ஸ்திர வாரமா இருக்கட்டும் என்று வரம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதனாலதான் சனி பகவானுக்கு உகந்தது உகந்தது எள்ளு எண்ண விளக்கு எள்ளு விளக்கம்னா இந்த சம்பவம் தான் எள்ளு செடியெல்லாம் தன் தேகத்துக்குள்ள ஐக்கியம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ இந்த தினக்கருத்து தன் உஷ்ணத்தினாலேயே ஒளியினாலே நாளை உண்டு பண்ணுகிறவன் தினக்கருத்து தினக்கரகனாலும் தினக்கருத்தினாலும் ஒண்ணுதான் செந்தநகா அப்படின்னா ரதம் அதை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் செந்தநகா என்பது ரதத்தை குறைக்கும் சூரியனுடைய ரதம் சாலை இல்லாமதே அந்தரத்திலே போக வல்லது எங்கும் போக வல்லது இந்த சாதாரண மனிதர்களே இந்த ஆக ஆகாச பந்தனம் பண்ணிட்டாங்கன்னா பறப்பாங்க சித்தர்கள் முனிவர்கள்லாம் ககன மார்க்கத்தில் போவாங்க நம்ம ஆதி சங்கராச்சாரியர்கள அவரே வந்து ககன மார்க்கத்தில் போக வல்லவர் தான் அப்படி ஒரு தடவை குருவாயூர் கோயிலுக்கு மேலே ஆகாச மார்க்கமாக போய்கிட்டு இருக்கிற போது குருவாயூரப்பன் பார்த்தாராம் இவன் நம்மளை கும்பிட்டு மேலே வந்தப்ப நம்ம கோவிலுங்க விசேஷமா இருக்கு இந்த குருவாயூரப்பன் கோவில் எப்படி ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணாவதாரத்திலே தான் வழிபட்ட மூர்த்தி அந்த மூர்த்தியை குரு பகவானும் வாயு பகவானும் கொண்டு பிரசிஷ்டம் பண்ணதுனால குரு வாயு அப்பன்னு ஆச்சு குருவாயூரப்பன் ஆச்சு என்னை கண்டு காணாமல் போறானே அப்படின்னு சொல்லி காலை இப்படி இழுத்து விட்டார வந்து விழுந்தாரன் அவர் எது வழியாக கீழே விழுந்தாருங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறாப்பில் இங்கே குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா வெளிப்பிராகாரத்தில் கூரையில் ஒரு சதுரமாக ஒரு ஓட்டை இது வழியாக தான் சங்கராச்சாரியர் விழுந்தார் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம் அவர் கீழே விழுந்த உடனே குருவாயூரப்பன் கிட்ட போய் நான் தெரியாமல் உங்கள் தலைமையில் போய்ட்டேன் நான் மன்னிக்கணும்னு சொல்லி சொன்னாராம் சும்மா மன்னிப்பு கேட்டால் பார்த்தா அது இதை ஏதாவது சாகித்யம் பண்ணும் அப்படின்னாரு அப்போ அவர் பஜகோவிந்தம் கோவிந்தாஷ்டகம் என்று ரெண்டு புஸ்தகம் எழுதி பாடின பிறகுதான் அவருக்கு மறுபடியும் அந்த ஊரை விட்டு போறதுக்கு உத்தரவு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க அதனால கோவிந்தாஷ்டகமும் வஜகோவிந்தமும் இப்படி ஏற்பட்டது இப்படி கிரக மார்க்கமாக ஆகாச மார்க்கமாக சூரியனுடைய ரதம் போகிறது ஸ்தாத் முதே வகா முதேன்னு உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அப்படின்னு அர்த்தம் ஸ்தாத்னா ஆகட்டும் வகனா உங்களுக்குன்னு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வரமெல்லாம் நல்ல வரமாக கிடைக்கட்டும் பெரியவங்க கிட்ட ஒரு வாழ்த்து வாங்க போகிறோம் அது நமக்கு நல்ல வரமாக வரணும் சில பேரில் போய் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா ஆயுஷ்மான் பவான் அது நமக்கு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் சில ஜோசியர் சொல்லுவாங்க இந்த ஜாதகம் ஐம்பது வயசில் இறந்து போயிட்டால் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு மேலே உயிர் வாழ்ந்தால் நாய்படாத பாடுபடுவாங்க ஏன்னா கிரக அமைப்பாக அப்படி இருக்குன்னு இவன் போய் ஒருத்தன் பயந்து போய் ஒருத்தன் போய் ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க யோசிக்கலாம் பயமுறுத்துறானா கவலைப்படாதப்பா அவனுக்கு நூறு வயசுக்கு மேலே தீர்க போதுமா அப்படின்ட்டார் ஐயையோ இது என்ன அப்படி இந்திரஜித் இருக்கிறான ராவணனுடைய மகன் அவன் போய் உரம் வாங்க போனான் நான் பிரம்மா கிட்ட ஏன்னா எனக்கு சாவே கூடாது அப்படி யாரும் கொடுக்குறதில்லப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இது நம்ம சர்வீஸில் யாருக்குமே சாவு இல்லையு கொடுத்தது கிடையாது சாவு உண்டு இந்த மாதிரி சாவு வேணும்னு நடக்காத சாவா கேளு அப்படி வந்து இறங்கின்னு கேட்டான் ராத்துலேயும் இல்லை பகலையும் இல்லை அந்த மாதிரி நல்லா கேளேன் அப்படின்னா அப்போ அவன் சொன்னானா எனக்கு அப்படி கேட்க தெரியல நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னான அப்போ சொன்னானா ஒரு மனுஷன் பதினாலு வருஷம் தொடர்ந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தான்னா அவன் தான் கொல்ல முடியும் அப்படின்னானான் உடனே இந்திரஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பேஷ் பேஷ் அருமையான போறான் ஒரு மனுஷன் பதினாலு வருஷம் தூங்காம பதினாலு வருஷம் சாப்பிடாம எவன் இருப்பான் நமக்கு சாவே கிடையாதுண்ணா கடைசியில் லட்சுமணன் இருக்கானேன் ராமன் காட்டுக்கு போன போது அந்த பதினாலு வருஷமும் சாப்பிடல பதினாலு வருஷமும் தூங்கல அவன் எப்போ ராமன் காட்டுக்கு நுழைஞ்சானோ அப்பவே வந்து அவன் உத்தரவு போட்டான் பஞ்சபூதங்களுக்கு எனக்கு பசி வரக்கூடாது எனக்கு தூக்கம் வரக்கூடாது அண்ணா தூங்குவ நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு பதினான்கு ஆண்டுகளும் நிதிரை இல்லாமல் அன்னாகாரம் இல்லாமல் இருந்தான் அவனுடைய யோக மகிமையில மந்திர சித்தியில் அது முடிஞ்சது அவனுக்கு கடைசியில் அவன் அடிச்சான் அவரை போய் சேர்ந்துட்டான் அவன் அதனால நாம் ஒன்று நினைக்கிறோம் அது வேற ஒன்று நடக்கும் அப்படி இல்லாமல் நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிடைக்கட்டும் அப்படிங்கிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியிலேயே வாழ்க்கை நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் என்று இங்கே வாழ்த்துகிறார் இன்னொரு தடவை ஸ்லோகம் படிக்கிறேன் பாருங்க நிஸ்பந்தானாம் விமானாவளி தேவந்தை ஆனந்தோதாம் நோக்கி மந்தரே மந்திராபே மந்தாரை மண்டிதாரம் சந்தனமுதே வக நாளை முதல் நாம செட்டி கோயிலில் சந்திக்கிறோம் ஏன்னா செட்டிகோயில நமக்கு நாளிலிருந்து அனுமதி உண்டு மற்றவர்களையும் சொல்லுங்கள் எல்லா சொற்பொழி ஊழியப்பொழுதும் போலும் மறுபடி நடைபெறும் இன்றைய உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேல் புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிப்படை பெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன்